ிாத்தய தோத்திரவேத்தைக்கணு நமையை பிரப்போரப்பே யோகம் யன் கிருஷ்ணர் கர்மயோக பிரதானமான கிரகஸ்தாசிரமும் ஞான யோக பிரதானமாகிய சந்நியாசாசிரமும் ஒரே லட்சியத்தை தான் குறிக்கோளாக கொண்டிருக்கிறது உண்மையிலேயே ரெண்டு பேருக்கும் லட்சியம் மோக்ஷந்தான் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவர் அர்த்தகாமத்தை அனுபவித்து பிறகு அவருக்கு வைராக்கியத்தை அடைஞ்சு சந்யாச புத்தியை அடைஞ்சு இல்லாட்டி சந்யாச ஆசிரமத்தை மேற்கொண்டு ஞானத்தை அடைஞ்சு மோட்சம் அடைகிறாருங்கிறது தான் சித்தாந்தம் சிலர் கேட்கிறார்கள் அதெப்படி சன்னியாசிக்கு இருக்கிற மனசாந்தி கர்மயோகிக்கு இருக்கும் கர்மம் பண்ணினாலே சித்த விக்ஷேபந்தானே வரும் அப்படின்னு கேட்கிறார்கள் கர்மயோகிக்கு லௌகிக பலனில் இகலோக ஃபலன்லையோ பரலோக பலன்லேயோ இச்சை இல்லை சித்த சுத்தியில் தான் அவனுக்கு இச்சை இருக்கு ஞானத்தை அடையணும் முக்தியை உணரணுங்கிறது தான் இச்சை இருக்குது ஆசை இல்லாததுனால எதிர்பார்ப்புகள்லாம் இல்லாததுனால உடனேக்குடனே இந்த சித்திரசுத்தியும் விருத்தி ஆகிறதுனால அவனுக்கு சன்னியாசிக்கு ஈக்குவலான மனஷ் சாந்தி கிடைக்கிறது கர்மம் விக்ஷேபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் நம்ம அந்த பாவனையின் மூலம் அந்த விக்ஷேபம் நீங்கி சாந்தி ஏற்படுகிறதுங்கிற விஷயத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும் ஆகையினால இந்த சாங்கியங்கிற சப்தத்துக்கு சந்நியாசம்னு அர்த்தம் யோகங்கிற சப்தத்துக்கு கர்மயோக பிரதானமான கிரகஸ்தாசிரமம் அப்படின்னு அர்த்தம் எத்து ஸ்தானம் சாங்கிய பிராபியத்தை தத்து ஸ்தானம் யோகைரப்பி கமியத்தை எந்த ஒரு மோட்சத்தை சந்நியாசாசிரமத்தில் ஞானத்தை பிரதானமாக கொண்டு அடைகிறார்களோ அதே ஸ்தானத்தைத்தான் கர்மயோக பிரதானமாகிய கிரகஸ்தாசிரமிகளும் காலப்போக்கில் மன தூய்மையின் வாயிலாக விஞ்ஞானத்தின் வாயிலாக அடைகிறார்கள் ஏக்கம் சாங்கிய சாங்கியமாகிய சந்நியாசத்தினுடைய லட்சியமும் யோகத்தினுடைய கர்ம யோக பிரதானமாகிய லட்சியமும் ஒன்று என்று எவன் தெளிவாக அறிந்து கொள்கிறானோ பசத்தின்னா சாதாரணமா பார்க்கிறான் அர்த்தம் இந்த இடத்துல பஷ்யத்தின்னா ஞான சக்ஷுஷா பஷதி விவேக சக்குஷா பஷ்யத்தி பகுத்தறிவினால புரிஞ்சிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் எஃப் பஷதி சஹா பஷதி அவன்தான் சாஸ்திரத்தினுடைய உள்ளார்ந்த பொருளை தெளிவாக புரிஞ்சுக்கிறான் தாத்பரியத்தை நன்றாக புரிஞ்சுக்கிறான் அவனுக்கு கம்யூனிகேஷன் சாஸ்திரத்தினுடைய ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்பராக கிடைக்கிறது என்றைக்குமே நம்ம ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் நம்ம மனசில் இருக்கிற ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு புரிய வைக்கிறதுங்கிறது கடினமான விஷயந்தான் சாஸ்திரம் காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்கான விளக்க உரைகளும் காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அப்பப்போ அதில் குழப்பங்கள் ஏற்படத்தான் செய்கிறது அது அதற்குரிய மூலம் அந்தந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது மோட்சத்தை அடைய விரும்பக்கூடிய சாதகனுடைய கடமை அது அதைத்தான் இங்கே வேதவியாசர் தெளிவுபடுத்துகிறார் சில பேர் கேட்கிறார்கள் அர்ஜுனனுக்குத்தானே இது ரெலவெண்ட்டு அவனுக்குத்தானே சொல்கிறார் பகவான் நம்ம எல்லாரும் பெரும்பாலும் அர்ஜுனனுடைய நிலையில் தான் இருக்கும் அப்பப்போ எல்லாத்தையும் விட்டுடலாமான்னு தோன்றுகிறது மனப்பக்குவம் இல்லாமல் ஆனால் நல்ல மனப்பக்குவம் இருந்தால் எதையும் விட வேண்டிய அவசியமும் இல்லை எதையும் எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை நாம் எந்த நிலையில் இருக்கோமோ அந்த நிலையிலிருந்தே நம்ம ஞானத்தின் வழியாக முக்தியை உணரலாம் அப்படிங்கிறது தான் இங்கே உபதேசம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த உண்மையை நாம் எல்லோரும் புரிந்து கொள்வதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அனுகிரகம் பண்ணட்டும் வேதவியாசர் அனுகிரகம் பண்ணட்டும் ஆதிசங்கரர் அனுகிரகம் பண்ணட்டும் பிராபியத்தை ஏகம் சாங் சீ எல்லோருக்கும் பரிபூர்ணமான